பாடம் நாற்பத்தி ஒருவர் ஒரு இல்லத்திற்கு சென்றால் அவர் விரும்பிய இடத்தில் தொழுது கொள்ளலாம் அல்லது வீட்டாரால் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தொழலாம் அவ்விடத்தின் தூய்மை பற்றி துருவி விசாரிக்க வேண்டியதில்லை